நோயாளியை விசாரித்த அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவுதல் விருந்திற்கு அடைத்தால் செல்லுதல் சலாமை பரப்புதல் ஆகியவற்றை எங்களுக்கு நபிசல்லாகவும் அணைகள் செல்லும் அவர்கள் கட்டளையிட்டார்கள் மூன்று ஐந்து मुस्लिम இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஆறு